ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு அப்துல்லாஹிபின் மசூது ரவி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அலஹிவசல்லம் அவர்களுடன் ஓர் இரவு தொழுதேன் ஒரு தீய சிந்தனையை நான் நாடும் அளவுக்கு தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் என்ன நாடினீர் என்று அப்துல்லாஹிபின் மசூதர் அல்லாஹும் அவர்களிடம் கேட்கப்பட்டது நான் இடையில் உட்கார்ந்து விடவும் தொழுகையை விட்டுவிடவும் விரும்பினேன் என்று இவனு மசூதரதி அல்லாகவும் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று ஒன்று மூன்று ஐந்து முஸ்லிம் ஏழு ஏழு மூன்று